நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அந்த வகையில் இன்று சீன நாட்டில் ஆணைகளில் ஒருவராக திகழ்ந்த ஸ்வாங்கேயின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது திறந்தவரின் ஞானி இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் காப்பாற்று விலை உயர்ந்த சபப்பட்டி செய்து கொண்டு செல்லும் வாகனத்தை அலங்கரித்து மாப்பிள்ளை அளப்பிற்கு கொண்டு செல்லும் ஊர்தி போல ஆடம்பரமாக இறுதி உருவத்தை செய்பவர்கள் இன்றும் ஏதம் சாதாரண மனிதர்கள் முற்றும் துறந்த ஞானிகளின் இறுதி ஊர்வலத்திலும் ஆடம்பரங்கள் மேற்கொள்வதுண்டு சீன நாட்டின் ஞானிகளில் ஒருவராக திறந்தவர் சுவாங்கே அவருக்கு எண்ணற்ற சீடர்கள் இருந்தனர் முதுமையில் தளர்ச்சி அடைந்திருந்த சுவாங்கே தமது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் அந்த நிலையில் அவருடைய சீடர்கள் குருவை எப்படி சிறப்பான முறையில் அடக்கம் செய்வதே என்று ஞானிக்கு முன்னே உரத்த குரலில் விவாதிக்க தொடங்கினர் எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்த சுவாங்கிய சீடர்களை தம் அருகே அழைத்தார் என் உடலை அடக்கம் செய்வதற்காக ஏன் இப்படி நாளெல்லாம் விவாதித்து கொண்டிருக்கிறீர் என் உடலை கொண்டு செல்லும் சவப்பட்டிக்கு எந்த அலங்காரமும் வேண்டாம் அதே என் உடலை கொண்டு செல்லும் வாகனத்திற்கும் அலங்காரம் வேண்டாம் கொண்டு செல்லக்கூடிய சவப்பட்டியை மூடாமலே அண்ட வெளியில் விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் பறக்கும் பறவைகளான காக்கை குருவி பரந்து போன்றவர்கள் கொட்டி தின்னும் அதை விடுத்து சவப்பட்டிக்குள் வைத்து பூமிக்குள் புதைத்து விட்டால் கரையான்கள் மெல்ல மெல்ல அறித்து தின்றுவிடும் கரையான்களுக்கு மட்டுமன்றி இந்த உடல் மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவாகாமல் போய்விடுமல்லவா அதனால் தான் சவப்பட்டியை திறந்த நிலையில் வைக்க சொல்கிறேன் உயிருடன் இருக்கும் போது மற்ற ஜீவராசிக்கு உணவளிக்காதவர்கள் இறந்த பிறகு உணவளிக்கட்டுமே என்பதற்காகத்தான் இவ்வித வழிமுறையை சொல்கிறேன் என்றார் ஞானி ஞானி சொன்னதனை சிறர் மேற்கொண்டனர் சீடர்களும் ஞானி இருந்த அவரது பூத உடலில் எந்த விதமான அன்றியும் எளிய முறையில் சிவப்பட்டியில் கொண்டு சென்று சுடுகாட்டில் சிறந்த நிலையில் வெட்டியினை வைத்துவிட்டு வந்தனர் நன்றி